தாபரியமாய் திரண்ட கருக்காக மகாபாரதத்தை எழுதிவைத்தார் பதினெட்டு பருவங்களோடு ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்களோட மகாபாரதம் சிறப்பு விளங்குகிறது அதை அனைத்தையும் ஒரு சேர பார்த்தது கஷ்டமாக இருப்பினும் தனித்தனி பகுதியாக பார்த்தால் எத்தனையோ ஆனந்தமான அர்த்தங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதில் ஓர் பகுதிதான் யக்ஷனம் யக்ஷன் கேட்டும் கேள்விகளுக்கெல்லாம் தர்மபுத்திரன் பதில் கூறிக்கொண்டு வருகிறார் அதில் இன்று நாம் பார்க்க வேண்டியது நூத்தி பதினோராவது கேள்வி கிம் பைசுன்யம் உச்சதே பைசுன்யம் என்பது யாது பைசுன்யம் பைசுன்யம் என்னால் கோல் சொல்லுதல் ஒருத்தரை பற்றி புறம் கூறுகிறோம் அல்லவா அதை பைசுன்யம் சொல்லுவார்கள் அந்த குணத்தை பைசுன்யம் சொல்லுகிறார்கள் கோல் சொல்லுதல் என்பது யாது இது கேள்வி அதுக்கு தர்மபுத்திரன் பதில் சொல்றார் பைசுன்யம் பரதூஷணம் இன்னொரு தரை நன்கு வைதல் ஏசுதல் அவரை பற்றி தவறானவர்களை சொல்லுதல் பரர்களை அதாவது பிறர்களை தூஷித்தல் ஏசுதல் கோல் அப்ப கோல் சொல்லுதல்னாலே பத்தி இன்னொருத்தரிடத்துல பேசுறதுன்னு மட்டுமல்ல இன்னொரு தரை திருட்டுறோம் இன்னொரு அந்த இயேசுதலே கோல் சொல்லுதல் தான் ஆண்டாள் திருப்பாவில் இதைப்பற்றி கூறும்போது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் திருஷகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோம் மலரிட்டு நாம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று ஓதோம் கைகாட்டி இரண்டாவது ார்களோ என் செய்யலாம் இன்னென்ன செய்யடாது அப்படின்னு பிரித்துக் கொள்ளுகிறார்கள் அதிலே நாட்காலே நீராடுதல் விடியற்கால எழுந்து குளிக்க வேணும் பரமன் அடிப்பாடுதல் பெருமானுடைய திருவடிகளை பாட வேண்டும் நாமங்களை வாயார சொல்ல வேண்டும் நெய் உண்ணக்கூடாது பால் உண்ண கூடாது மையிட்டு எழுதக்கூடாது மலரிட்டு அலங்கரித்துக் கொள்வது கூடாது எந்த சுக அனுபவமும் கூடாது நோன்பு நோக்க மாதம் மார்கழி மாதம் அதனால இந்த சுக அனுபவம்லாம் கூடாது விரதம் இருக்கிறவா பட்னி கடப்பர்கள் மலர் சூட மாட்டார்கள் சற்று வருந்தி இருப்பர்கள் அப்படி இருந்தா தான் விரதத்தை கடைபிடிக்கிறோம் அர்த்தம் அப்ப நெய்ன பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறலை சென்று ஓதோம் ஒரு நாளும் தீக்குரல் தீக்குறல் மிச்ச பேரை பற்றிய குறை கூறுதல் தீக்குரலை சென்று ஓதோம் சில பேருக்கு பழக்கணும் பத்தி எதானு ஏசினாத்தான் எதானு குறை இன்னைக்கு வேலை சோரே கழுத்தல இறங்கல் தொண்டைக்குள்ள சோர் இறங்கணும் காலையில பத்து மணிக்கு சாப்பிடணும் ஒருத்தர் காத்திருந்தார் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு போயிட்டு வந்திருந்தா என்ன சாமி சாப்பாட்டுக்கு நேரம் இல்லையா சாப்பிடலையான்னா யாரையானு ரெண்டு வார்த்தை ஏசினாத்தான் சோரே இறங்கும் இன்னைக்கு ஒத்துருமே கடைக்கலன்னு வெயில் அதான் சோறு சாப்பிட போலான்னு இருக்கேன் இது எவ்ளோ தூரம் ஆயிடுச்சுன்னா யாரான ஒரு அதித்திக்கு விருந்தளித்து விட்டுத்தான் சாப்பிடணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது பெருமானை பூசிக்கிறோம் அதுக்கப்புறம் சுமார் இருபது நிமிஷம் நேரம் ஒரு அதித்தி விருந்தாலி வருவாரானு காத்துட்டு இருக்கணுமா காத்திருந்து அவருக்கு சோறு போட்ட பிறந்தான் நாம சாப்பிடணும் இது பஞ்ச மகா யஜ்யத்துக்குள்ள ஒன்று அப்படின்னு தர்மசாஸ்திரம் அறிந்தவர்கள் சொல்றார் இது நியாயம் வந்தவர்களுக்கு சோறு போட்டு தான் சாப்பிடணும் ஆனா இவர் எப்படி சாப்பிடுவோம் வச்சிருக்காரு யாரையானு வெய்யணும் நன்கு வாயார திருத்தி ஏசணும் ஏசினாத்தான் சோரே தொண்டைக்குடிக்குள்ள இறங்கும் இது செய்வது கூடாது மிச்ச பேரை பத்தி பேசுவதே கூடாது அப்படியே பேசினாலும் நல்லத்தை எடுத்து கூற வேண்டும் எங்க சுவாமி யாரிடத்திலையும் நல்லதே இப்ப இல்லையே எப்படி நாங்க பேசறதுன்னா அப்ப பேசாமலே இருக்கிறது தீயது இருந்தா பேசுவது கூடாது அப்ப பிறர்களை தூஷித்தால் அது கண்டிப்பா பைசுன்யம் பைசுன்யம் தீக்குறளை சென்று ஓதுதல் குரங்கூறுதல் ஆகிறது ஏன் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்ல கூடாதுன்னால் தெய்வம் நம்ம ஒத்தசருக்குன்னே ரெண்டு கடமைகளை தினப்படி சொல்லிருக்கு ஒன்னும் எனக்கு இருக்கிற தோஷங்களை முழுக்க சொல்லிக்கணும் எனக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அத பதிவு வெட்டப்படாமல் வெளியேறுகின்றன வெளியேறும்னா பிராயசித்தம் தேடணும் எப்ப பிராயசித்தம் தாடுவோம் முதல்ல வெட்டம் இல்லாத இன்ன பாபம் பண்ணிருக்கேன் என்ன குற்றம் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பகவானுடைய குணங்களை வாயார பாட வேண்டும் அவனுடைய நாமங்கள் அவனுடைய குணங்கள் அவன் பண்ணிருக்கிற திரு விளையாடல்கள் இவையத்தனையும் வாயார பேசிக்கணும் அதே சமயத்துல எங்கிட்ட இருக்கிற குற்றங்கள் அத்தனையும் என்னுடைய குற்றத்தை சொல்லணும் பெருமானுடைய நன்மையை சொல்லணும் இந்த ரெண்டில் பெருமானுடைய நன்மையை கூட சொல்லிடுவோம் பல பேர் அது சொல்றதுக்கு இருக்கிறார்கள் அதை கூட சொல்லிடுவோம் ஆனா நம்ம குற்றத்தை நாம எடுத்து சொல்லிப்போமா சொல்ல மாட்டோம் அதுக்கு பதில் என்ன பண்ணிடுறோம்னா நான் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு உதவி பண்ணலான்னு இருந்தேன் ஏதுன்னு கேட்டோம் அவர் வெள்ளை அடிக்கிறார் உதவ போலாம் அவர் வீட்டுல உடம்பு சரியில்ல உதவதுக்காக போலாம் ஆனா வேடிக்கையா அவருக்கு ஒரு கடமை தெய்வம் கொடுத்துருக்கு சொல்லிக்கணும் ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்கிற எண்ணத்தில் நான் அவருடைய குற்றங்களை தினப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் செய்யாம விட்ட நான் செஞ்சதாக மூலியம் இப்படியே சில பேர் உதவிக்கு வருவார்கள் அந்த உதவி பண்ண வேண்டிய தேவையில்லை ஏன்னா இன்னொருத்தருடைய குற்றத்தை நாம் சொன்னால் அதுவும் நம் குற்றத்துக்குள் ஒன்றாகிறது நாம எத்தனையோ பாபங்களை சேர்த்து வச்சிருக்கோம் அதுல இன்னொருத்தர பத்தி புறம் குற்றம் சொன்னாலோ அதுவும் இந்த பாபத்துக்குள் தான் சேரும் நம்ம பத்தி பேசிக் வேண்டும் அதுவும் குற்றத்தை தான் பேச வேண்டும் நம்ம இருக்கிற நன்மைகளை எடுத்து சொல்லிக் கொள்ள கூடாது இன்னொருத்தரிடத்தில் இருக்கிற நன்மைய பேசலாம் அவரிடத்தில் இருக்கிற குற்றங்களை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது கண்ணன் கருட புராணத்திலே சொல்லும் போது மத் பக்தன வாசல்யம் பக்தியின் ஒரு வகையை தெரிவிக்கிறார் என்னுடைய பக்தர்களின் குறையை யார் பார்க்காமல் இருக்கிறானோ அவர்கிட்ட இருக்கிற குற்றத்தை யார் பார்க்காமல் இருக்கிறானோ அவன் தான் என்னுடைய பக்தத்தை பார்க்கவே கூடாது அதை பார்க்கறதுக்கு மூணே பேருக்கு தான் தகுதி ஒன்று பகவானுக்கு இன்னொன்னு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மூணாவது யம இந்த மூணு பேர் மட்டும்தான் நம்முடைய குற்றத்தையே பார்க்கலாம் ஆனா ஒருத்தர் வெடிக்கை சாமி என்னமோ தெரியலே என் குற்றத்தை அந்த மூணு பேர் மட்டும் பாக்குறதே இல்லை அதை தவிர மத்த எல்லாரும் பாக்கிறான் பெருமாள் நம்ம குற்றத்தை பாக்குறது இல்லையே பிராட்டி மகாலட்சுமியும் பாக்கறதில்ல கூட அப்பப்பா விட்டு கொடுத்துட்றார் என் குற்றத்தை ஜாகிரதையா கணக்கு வச்சுக்கிறது யாரு தெரியுமோ என் பக்கத்து வீட்டுக்காரர் எழுத்து வீட்டுக்காரர் பின் வீட்டுக்காரர் இவாதான் நம் குற்றங்களையே ஞாபகம் வைத்துக்கொண்டு அதையே பேசி பொழுது போக்குகிறார்கள் நம்மாழ்வார் ஒரு இடத்துல சாக்கிறார் நாம பெருமான நினைத்து நினைத்து பொழுது போக்க வேண்டும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் சுருங்க சொன்னோம் மாநில செவ்வாய் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் எங்கெங்கோ எத்தை பித்தன் தடியும்னு தேடிண்டு ஓடாதீங்கோ பெருமான பற்றி தியானியுங்கோள் அவனை நினைவில் கொள்ளுங்கோல் அதுக்கு பொழுது ஒதுக்குங்கோல்னு சொன்னார் நாம திரும்ப அழ்வார் கேட்டோம் எங்கிட்ட பொழுதே இல்லையே எத்தனை நேரம் இருந்தாலும் எங்களுக்கு வேலை சரியா இருக்கு சோலை திருமாலிடம் சோலை பெருமானை பத்தி நினைக்கணும் ஆனா நினைக்க முடியாத பொழுது இல்லைன்னு ஏதனா சொல்றேன் யாராரையோ பத்தி பேசி பேசி காலத்தை கழிச்சு மற்ற பேரை பத்தி பேசினால் பொழுது வீணே போகிறது அப்ப ரகசியத்தையும் காக்கவே முடியாது நூத்தரை பத்தி நாம சொல்லதிலே எல்லாம் உண்மையா இருக்கும் சொல்ல முடியாது அது ஹியர் சே ஹியர் சேங்கில பாருங்க அவ சொல்லுவா அது அப்படியே நம்ம கிட்ட வரும் அது கடைசியில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கவே இருக்காது ஆனா அப்படியே அது ஒரு ஒரு காட்டு தீய போல பரவிப்போ எல்லா இடத்துலயும் போடும் அதுக்குதான் ரூமர்ஸ் எல்லாம் நம்ப கூடாது வதந்தி என்பது வதந்தீயாக போய்விடும் பேசாதேங்கிறார்கள் தொண்டிடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார் பொடி புனையமாட்டேன்ீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சமன்று கலந்திலேன் அது தன்னாலே ஏதிலேன் அரங்கா ரந்தநாதனை பார்த்து தெரிவிக்கிறார் ஒரு நிமிஷமாவது நல்ல ஒரு புஷ்பத்தை எடுத்து உன் திருவடிகளுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனம் பண்ணி நீ பல்லாண்டு பல்லாண்டு இருக்க என்று நான் சொன்னதே கிடையாது போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி பொனைய மாட்டேன் ஆனா அந்த நேரமத்தனி என்ன பயின்று தெரியுமா தீதிலா மொழிகள் கொண்டும் திருக்குணம் செப்ப மாட்டேன் ஒரு நல்ல வார்த்தையை உபயோகப்படுத்தி உன்னுடைய குணத்தை சொன்னதே இல்லை தீதிலா தீதுனா குற்றம் தீசிலா குற்றமே இல்லாததான மொழிகள் கொண்டு சொற்களை கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் உன்னுடைய குணங்களை சொன்னதில்ல அதுக்கு பதில் குற்றமான குற்றமான சொற்களை கொண்டு பிறர குற்றத்தெல்லாம் பேசிருக்கேன் இன்னூத்தருடைய குற்றத்தை பேசறதுக்கு அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் அவருக்கு பிள்ளை பிள்ளை ஆழ்வான்னு பெயர் அவருக்கு என்னமோ தெரியல பக்தர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டு இருப்பார் வாயாலும் அபச்சாரப்படுவார் மனத்தாலேயும் அபச்சாரப்படுவார் கையாலையும் அபச்சாரப்படுவார் நாம இன்னொருத்தன குற்றம் புரிகிறோம் வகைப்படும் அவரை பத்தி தப்பா மனசில நினைச்சுக்கிறது அவர் கெட்டு போடணும் நினைக்கிறது இதெல்லாம் மானசமான அபசாரம் அடுத்தவரை வாயால நன்னா நிந்திக்கிறது ஏசறது அது வாயால் வாசிக்கமான அபச்சாரம் கையால ஓங்கி அரைஞ்சு இது தாயகமான அபச்சாரம் புறத்தாழ்வான் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் இடத்துல போய் பெருமாளை சேவிக்கிறீர் பெருமான இடத்துல பக்தியோட இருக்கீர் ஆனா பக்தர்கள் இப்படி அபச்சாரப்படுறீர்கள் அவர்களை பத்தி தூஷிக்கலாமா மனசால தப்பு நினைக்கலாமா கையால அடிக்காம இந்த மூணையுமே உட்டுடணும் நீர் கேட்க மறுக்கிறீர் எனக்கு நீ ஒரு தானம் கொடுக்கணும் என்ன தானம்னு பிள்ளை பிள்ளை ஆழ்வான் கேட்டார் நீர் பட்டு இருக்கிற இந்த மூணு விதமான அபசாரத்தையும் பிறரை தூஷித்தல் வாயார கோல் சொல்லுதல் பிறரை மனத்தாலே குற்றமாக நினைத்தல் பிறரை கையாலே அடித்தல் துன்புறுத்துதல் இனிமே யார பத்தியும் பேச யார பத்தியும் தப்பா நினைக்க அப்படி நீ நினைச்சதை தானம் கொடுக்கணும் அப்படின்னு குரத்தாழ்வான் கேட்டார் சரின்னு பிள்ளை பிள்ளை ஆழ்வான் நொந்து கொண்டு தானம் குடிச்சிட்டார் நாலு ஆச்சு இது எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டோமே இனிமே அதனால நம்ம அபசாரப்படக்கூடாது அப்படின்னு ஒத்தனையும் ஏசாம கோல் சொல்லாம இருந்து பார்த்தார் ஆனா பழக்கம் யாரையானு விடுமா இப்படிதான் பேசி நம்ம பழகி இருக்கோம்னா அது சுலபத்துல மாறவே மாறாது சுவாவோ துரத்திகரமாக நமக்கு இருக்கிற இந்த இயற்கையான தன்மையை மாத்திக்கிறதுங்கிறது மிகவும் கடினம் அவரால மாத்திக்க முடியலே யாரோ ஒரு பரம பக்தாரா அன்னைக்கு ஏசி பத்தி தப்பு சொல்லிவிட்டார் கூரத்தாழ்வான் செவிகளை எட்டியது நேர இவர் வீட்டுக்கு வந்தார் வாசல்ல அவர் வந்திருக்காரு தெரிஞ்சு இவர் வெட்டம் பண்ணத்தப்பாடு போட்டுன்னு உட்காண்டார் கூறத்தாழ்வான் நேர வந்தவர் பதில் சொன்னார் திரும்ப உங்ககிட்ட கேழ்ந்து போறதுக்காக வந்தேன் ஒண்ணு பாரு மனத்தாள் நினைக்காம இருத்தரை பத்தி குற்றம் நினைத்தால் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் யார்க்கு தண்டனை கொடுக்க முடியாது கையால் அடிச்சேன்னா போலீஸ்காரா தண்டனை கொடுத்துருவார் வாயால திட்டா ஒண்ணு திரும்ப திட்டு கிடைச்சிடும் இருக்க வேண்டும் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அபச்சாரத்தை இனி பண்ணாமல் இருக்க வேண்டும் என்ன கோரத்தாழ்வான் பிள்ளை பிள்ளையாழ்வான் இடத்துல தெரிவிக்கிறார் அந்த அளவுக்கு அவர் கண்ட அபச்சாரத்தை இன்னொருத்தர பத்தி குச்சம் பேசுவதை தானமாக பெற்றவரை திருத்த நினைத்தார் சொன்னால் அப்ப அது எவ்வளவு கொடியது அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே விஷயத்தை தான் கடைபிடித்தான் கேட்பார் கீழ்மை வசவுகளே வையன் பழம்பகவன் சிசுபாலன் கண்ணனை பத்தி சுட்டிடேற்பான் கிருஷ்ணகா ஜாரகா கிருஷ்ணகா சோரஹா கண்ணன் திருடன் கண்ணன் கொய்யன் கண்ணன் பெண்ணாளன் கண்ணன் என்னென்ன கள்ளன் என்னென்ன உண்டோ சொல்லுண்டேர்தான் அது கேட்பார் செவிசுடு கேக்கரவாலுடைய காது பத்தின் பெரிய ஆப்பிள சுடுமா இப்படி கூடவா தீய வார்த்தைகளால் ஒருத்தரை பேச வேண்டும் அத போல் நாம் பேசாமல் இருக்க வேண்டும் இனிய உளவாக இன்னாக கூடல் தனியிருப்பை காய்கவர் சாத்தியமா நாம பேச்சுன்னா வேற என்னதான் பேசுறது இப்போ குடும்பத்துக்குள்ள இன்னொத்தரை பத்தி குற்றம் சொல்றது கூடாது அப்படின்னுட்டா ரொம்ப டைம் இருக்கும் நீங்களே கொஞ்சம் கணக்கு போயிட்டு பாருங்க ஏன்னா பாதி நேரம் இதுலதான் நமக்கு கழிஞ்சின்றே இருக்கு இனிமே இருந்து ஏன் இன்னில இருந்தே அவர்களை பத்தி பேசவே வேண்டாம் அந்தவான பத்தி பேசியே கழிக்க வேண்டும் பைசுன்யம் உச்சதே கெண் எது பைசுன்யம்னு சொல்லப்படுகிறது பைசுன்யம் பரதூஷணம் இன்னொத்தரை நாம வெஷம்னால் இன்னொத்தரை ஏசினால் அதுதான் பைசுன்யம் அந்த வாக்காள நாம அபசாரப்பட்டுவிட்டால் அடுத்த பிறவிக்கும் நம்ம பே பண்ண தப்புக்கு பட்சியாகவும்வோம் அடையம் ஆகாலே பரதூஷணத்தை கைவிடுவோம் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை